பாடம் பத்து பாங்கு சொல்பவர் இதர பேச்சுக்கள் பேசுவது சுலைமான் பின் சுரத் பாங்கு சொல்லும் போது இதர பேச்சுகள் பேசியுள்ளார் பாங்கு சொல்லும் போதோ இக்காமத் சொல்லும் போதோ இடையில் சிரிப்பது குற்றமில்லை என ஹசன் பசரி கூறுகிறார்